நான் வணக்கம்ரி அறிஞர்களின் வாழ்க்கையில் பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று பிரபல எழுத்தாளர் மார்க் டுவை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதா அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பிரபல எழுத்தாளர் மார்க் டுவைன் தான் பக்கத்து வீட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவரது மேட்சை மீது இருந்த புத்தகத்தை பார்த்து இந்த புத்தகத்தை படித்து விட்டு தருகிறேன் என்று கேட்டார் அதற்கு அந்த நண்பர் கொடுக்கிறதில்ல இந்த புத்தகத்தை நீங்க அவசியம் படிக்கணும்னு தோன்றினால் ஏன் வீட்டிலே உட்கார்ந்து படிச்சுட்டு போங்க என்றார் மன வருத்தப்பட்டார் ட்ரெயின் ஆனால் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை சில நாட்களுக்கு பின் டு வீட்டிற்கு வந்த அந்த நண்பர் நண்பரே உம்முடைய மண்வெட்டியை இரவல் கொடுங்கள் என் வீட்டுத் தோட்டத்தில் மண்ணை வெட்டி பயன்படுத்தி விட்டு திருப்பி தருகிறேன் என்று கேட்டார் மண்வெட்டியை நான் பிறருக்கு கடன் கொடுப்பதில்லை உங்களுக்கு அவசியம் என்று தோன்றினால் என் மண்வெட்டியை கொண்டு என் வீட்டுத் தோட்டத்தை தோட்டத்தில் மண்ணை வெட்டி பயன்படுத்துங்கள் என்றார் மார்க் ட்வைன் நன்றி